ாய தோத்ரவேத்ரை கபையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நம இதுக்கு முன்னால் படித்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரியில் தெரியாமல் கொஞ்சம் மாறி போயிடுது நேற்றுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தில் கடைசி வரி இதுதான் ராத்ரியாகமே வசப்பார்த்த பிரபவத்யஹராகமே ஸ்லோகம் முழுசாக சொல்கிறேன் பூத கிராமஸேவாயம் பூத் பூத் பிரலீயத்தே ராத்ரிய பிரபவத்யராமே அந்த உயிர்கூட்டங்கள் உயிரற்ற வஸ்துக்கள் எல்லாம் தோன்றி தோன்றி ஒடுங்குகின்றன ஒரேதான் மாறுறதில்லை ஒருத்தர் பண்ணின புண்ணிய பாபத்தை ஒருத்தர் தான் அனுபவிக்கணும் இன்னொருத்தர் அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்க முடியாது ஆகையினால பொதுவாக அதே ஜீவன் தான் திரும்ப திரும்ப பிறக்கிறான் வேறு சரீரம் எடுக்கிறாங்கிற கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு ராத்திரியாகமே ராத்திரியாகமே பிரலீயத்தேன்னு அர்த்தம் அஹராகமே பிரபவதி பூத கிராமஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே அதே உயிர் கூட்டங்கள் தான் மறுபடியும் தோன்றி தோன்றி ஒடுங்குகின்றன அவசகா அவசகான்னா அது கண்ட்ரோலே இல்லை இது நம்ம கையில் இல்லை சுதந்திரம் இல்லை எல்லாம் இயற்கையினுடைய கையில் இருக்குது ஆனால் நம்ம சாஸ்திரத்தின்படி முயற்சி பண்ணினா இதில் இருந்து விடுபட முடியுங்கிற அர்த்தமும் இதில் இருக்குது ராத்திரியாகமே ராத்திரியாகமேனா ராத்திரி வரும்பொழுது பிரம்மதேவனுடைய ராத்திரி வரும்பொழுது புரலீயத்தைங்கிறத சேர்த்துக்கணும் பார்த்த அவசகாங்கிறது ரொம்ப முக்கியம் கண்ட்ரோல் பண்ண முடியாமங்கிறது அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் தானாகவே அது நிகழ்கிறது இயற்கை ஒழுங்கும் பொழுது ஒழுங்கித்தான் ஆகணும் அந்தந்த காலம் வர்றபோது அதது தோன்றும் அந்தந்த காலம் வரும்போது அது அழியும் அல்லது மாறும் அழியுங்கிறது மாறுங்கிற அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும் பார்த்த பார்த்தனா அர்ஜுனா அகராகமே பிரபவதி பகல் வரும்பொழுது மறுபடியும் தோன்றுகிறது அகராகமேன்னா பகல் வரும்பொழுது பிரபவத்தின்னா தோன்றுகிறதுன்னு அர்த்தம் இன்னைக்கு படிக்க வேண்டிய ஸ்லோகத்தை இப்போ சொல்றேன் பரஸ்தஸ்மாக இந்த ஸ்லோகத்தில் பரஸ்தஸ்மாத் தூன்னு இருக்கு அந்த தூ எடுத்துக்கணும் தூ ஆனால் தூ தூன்னா அதற்கு வேறாக தஸ்மாத் பரஹா அந்யா பாவகா அதற்கு மேலாக அதற்கு மேலாகன்னு சொன்னால் இந்த உயிர்கூட்டங்கள்லாம் ஒடுங்கி இருக்கிற நிலைக்கு மேலாக ஹிரண்ய கர்ப்பனுக்கும் மேலாகனு அர்த்தம் அதாவது தோற்ற நிலை ஒடுக்க நிலை அப்படின்னு ரெண்டு நிலை இருக்குது தோற்ற நிலை நம்ம எல்லாரும் அனுபவித்து பார்க்குறோம் ஒடுக்க நிலை இருக்கிறதுன்னு தெரியும் நமக்கு தோற்றத்துக்கு வரணும்னா ஒடுக்கத்தில் இருந்தால் தான் தோற்றத்துக்கு வர முடியும் தோன்றுவது ஒடுங்குவது என்பது ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அப்பால் அப்படின்னு அர்த்தம் தஸ்மாத்து அந்நகா பாவகா இது கடைசியில் நாம் பதினஞ்சாவது அத்தியாயத்திலையும் பார்ப்போம் க்ஷர புருஷன் அக்ஷர பார்க்க போகிறோம் அதே விஷயந்தான் இங்கே வேற கோணத்தில் சொல்லியிருக்கு சனாத்தனா அவ்வக்தா இந்த இடத்துல தஸ்மாத்துங்கிறது அவ்வக்தாத் ரெண்டு அவ்வக்த சப்தம் இருக்கு அதாவது தஸ்மாத் அவ்வக்தாத்து சனாத்தனா பர அந்யா அவ்வக்தா பாவா அஸ்தி அப்படின்னு படிக்கணும் தூ வேறாக தஸ்மாத் தூ தஸ்மாத்துன்னா அதற்கு வேறாக அதற்கு வேறாகங்கிறபோது இந்த அவ்வக்தாவை சேர்த்துக்கணும் தஸ் மாத அவ்வியக்தாத்து அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் அந்த அவ்யக்தம்னு சொன்னால் அந்த பிரம்மதேவருடைய லய காலம் பிரம்மதேவரும் ஒடுங்கியிருக்கிற காலம் மாயினும் சொல்லுவோம் அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் வேறொரு அவ்யக்தம் இருக்கிறது அவ்யக்தம்னா என்றைக்குமே அது தோற்றத்துக்கு வராது இது தோற்றத்துக்கு வராத நிலையிலேருந்து தோற்றத்துக்கு வரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது என்னைக்குமே தோற்றத்துக்கு வராது அப்படின்னு சொன்னால் அது தூய உணர்வைத்தான் குறிக்கிறது அதை பொரி புலன்களால் உணர முடியாது பொறிகள் புலன்களெல்லாம் அதனால தான் உணர்கிறது உணர்வால் தான் பொறிகள் உலகத்தை உணர்கின்றன உணர்வு இருப்பதுனால தான் உள்ளமும் இந்திரியங்களும் உலக பொருள்களும் உணரப்படுகின்றன ஆகையினால உணர்வு ஒரு நாளும் உணரப்பட முடியாது அதனால அது அவ்யக்தம்னு சொல்கிறோம் ஆக இங்கே ரெண்டு அவ்யக்தம் இருக்கு ஒன்று வியக்தமாகிற அவ்யக்தம் அதாவது தோற்றத்துக்கு வருகிற தோற்றத்துக்கு வராத ஒரு நிலை தோற்றத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற தோற்றத்துக்கு வராத நிலை என்றைக்குமே தோன்றாத ஒரு வஸ்து அதுதான் பரம்பொருள் பிரம்மம்னு பேர் சனாதனகான்னு சொன்னால் காலத்தை கடந்தது பரஹான்னு சொன்னால் மாயைக்கு அப்பாற்பட்டது அப்பேற்பட்ட ஒரு தனி பொருள் மெய்ப்பொருள் எப்பொழுதும் இருக்கிறது அதை அடுத்த வரியில் சொல்கிறார் சர்வேஷு பூத்தேஷு நஷ்யத்சு யஹா ந வினஷ்ய சர்வேஷு பூதேஷு இந்த யஹான்னு இருக்கு இந்த யஹான்னா எந்த ஒரு சனாதனமான மேலான பரமான அவமான வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்து சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு எல்லா உலகங்கள் தோன்றினாலும் ஒடுங்கினாலும் சா ந வினஷ்ய அது தோன்றாமலும் ஒடுங்காமலும் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உணர்த்துகின்ற உணர்வாக இருக்கிறதுன்னு அர்த்தம் நஷியத்ஸுன்னா எது ஒடுங்கினாலும் எது மாறினாலும் நஷ்யம்னா சாதாரணமாக அழியிறதுன்னு அர்த்தம் எதெல்லாம் அழிந்தாலும் எது அழியாதோ அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா தோன்றினாலும் ஒடுங்கினாலும் எது தோன்றாததாகவும் ஒடுங்காததாகவும் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்துக்கும் சாட்சியாக இருக்கிறதோ அந்த வஸ்துதான் பரபிரம்மம் மெய்ப்பொருள் முதல்ல ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி எத்தியத்தையோ வீதராக அப்படின்னு பதினோரா ஸ்லோகத்தில் பார்த்தோம் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னார் பகவான் உண்மையிலே இந்த ஸ்லோகத்தை தான் மனசில் வைத்து கொண்டு சொல்லியிருக்கிறார் மற்ற ஸ்லோகங்கள்லாம் இடையில சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் இந்த அக்ஷர பிரம்மன்கிறது இந்த வஸ்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் முதல்ல அக்ஷரம் பிரம்ம பரமம்னு சொன்னார் அர்ஜுனுக்கு பதில் சொல்கிற போது ஆனால் அதை விளக்கமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் இதை நன்றாக நாம் புரிந்து கொள்வோம் அந்த அவ்வியத்தை காட்டிலும் மேலான என்றைக்கும் நித்திய அவ்யக்தமான காலத்தை கடந்த வஸ்து இருக்கிறது யாதொரு வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்து எல்லா சரீரங்களும் எல்லா உயிர்களும் ஒடுங்கினாலும் ஒடுங்காததாக இருக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தெளிவான அர்த்தம் தொடர்ந்து இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வோம் பகவான் அழகா உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இதில் முதல் வரிய சேத்து தான் படிக்கணும் ஃபுல்லாக ரெண்டா பிரித்தோம்னா ஒரு எழுத்து கூடிடும் அதனால படிக்கும்படி அன்போட கேட்டுக்கிறேன் அதாவது வரிய பிரிச்சு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய